வணக்கம் மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இலங்கைக்கு எதிராக நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மகேந்திர சிங் தோனி என்ற இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்டம்பிங் முறையில் நூறு வீரர்களை அவுட் ஆக்கிய முதல் வீரர் என்ற பெருமையை பெறுகிறார் இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் முறையாக இந்தியா மியான்மர் நாட்டிற்கு சாலை வழி மார்க்கமாக பெட்ரோலிய பொருட்களை அனுப்பியுள்ளது மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வீசிய வெப்பமண்டல புயலானது பிலிப்பைன்ஸ் நாட்டை அதிக பாதிப்புக்கு உள்ளாக்கியது நான்கு நீர்மின்லையில் உள்ள உலோகமானது பாதரசமாகும் 5. தாமிரம் மற்றும் துத்தநாகம் இவற்றின் கலவையானது பித்தளை உலோகமாகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலக கருணை தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்பட்டது இரண்டாயிரி பதினேழாம் ஆண்டின் கிழக்கு பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது மூன்று உலகிலேயே மிக குறைந்த செலவு அதாவது இரண்டாயிரம் ரூபாய்க்கு குறைந்த செலவில் ஆளில்லா விமானங்களை தயாரித்து விற்பனை செய்யும் நிறுவனம் எது நான்கு இந்தியாவில் முதல் ஒரு விளையாட்டு வீரருக்கு விளையாட்டு மந்திரி பதவி வழங்கப்பட்டுள்ளது அவர் யார் 5. சிங்கப்பூர் நாட்டில் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றுள்ள தமிழர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி